திரு கடம்பூர் சுவாமி திருவடி போற்றி தேவி சோதி மின்னம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் அறுபத்தி திருப்பதிகம் இது திருச்சிதம்பரம் தளரும் கோளரவ தோடு கண் மதி வளரும் கோல வளசடைய கேடம் தளரும் கோள் வரவ வளரும் கோல வளசடைய கிடம் தளரும் கோளரவ தோடு kidam thalarum kolarava thodu kanmadivalarum kona vala sadaya kidakilarum perisei கடம்பூர் கரக்கோயிலே கடம்பூர் கரக்கோயிலே கடம்பூர் கரக்கோயிலே ல்லவல்லான் புலனைந்தொடு புலங்கைந்தொடு வெல்லவல்லான் வேதமும் சொல்லவல்லான் சுழலும் தடுமாற்றமும் அளவல்ல மனையார்ந்த மென் கலவல்லான் கடம்பூர் கரக்கோயிலே வெல்லவல்லான் புலனைந்தொடு வேதம் சொல்லவல்லான் சுழலும் தடுமாற்றமும் அளவல்லான் மனையார்ந்த மென் தோணியை கலவல்லான் கடம்பூர் கரக்கோயிலே கடம்பூர் கரக்கோயிலே கடம்பூர் கரக்கோயிலே பொய் தொழாது புலி உரியோன் பணி செய்து எழா எழுவார் புலி உரியோன் பணி செய்து பணி செய்து எழா எழுவார் பணி எடா வயது எடாது எழுவார் அவர் எழுக நீர் கை தொடா எழுமில் கரக்கோயிலே கரக்கோயிலே புலி உரியோன் கரக்கோயிலே கரக்கோயிலே கை தொழா எழுமில் கை தொடா எழுமில் கரக்கோயிலே கரக்கோயிலே கரக்கோயிலே துண்யா மனத்தால் தொழு கடம்பூர் கரக்கோயிலே தொழு மனத்தால் தொழு நெஞ்சமே பண்ணினால் முன்னம் பாடல் அது தொழு நெஞ்சமே நெஞ்சமே பண்ணினால் முன்னம் பாடல் அது செய்தே யில் மூன்று எரித்த நான் கடம்பூர் கரக்கோயிலே தொடு நெஞ்சமே கடம்பூர் கரக்கோயிலே தொழு நெஞ்சமே தொழு நெஞ்சமே நீலமலரன்ன கண்டத்தன் சுள்நீ மலரன்ன கண்டத்தன் புனையும் பொன்னிறக்கொன்றை புரிசடை கொன்றை புரிசடை புனையும் பொன்னிறக்கொன்றை புரிசடை கனையும் பைங்கள கரக்கோயிலை கரக்கோயிலை நினையும் உள்ளத்தவர் வினை நீங்குமே வினை நீங்குமே வினை நீங்குமே கரக்கோயிலை நினையும் உள்ளத்தவர் நீங்குமே வினை நீங்குமே குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பேசியும் வணங்கி வாழ்த்துவார் அன்புடையார் எல்லாம் அன்புடையார் எல்லாம் குணங்கள் சொல்லியும் குற்றங்கள் பேசியும் வணங்கி வாழ்த்துவார் அன்புடையார் எல்லாம் வணங்கி வான்மலர் கொண்டு அடிவைகளும் கணங்கள் போற்றிசைக்கும் கரக்கோயிலே கரக்கோயிலே வணங்கி வான் மலர் கொண்டு அடிவைகளும் கணங்கள் போற்றிசைக்கும் கரக்கோயிலே கணங்கள் போற்றிசைக்கும் கரக்கோயிலே கரக்கோ பண்ணி நார் மாறை பல்பல பூசனை மண்ணி நார் செய்வது அன்பியும் வைகளும் பண்ணி நார்மறை பல்பல பூசேனை மண் செய்வது அங்கியும் வைகள் பின்னீனார்கள் வியக்கப்படுபன பின்னீனார்கள் வியக்கப்படுபன கல் நீனார் கடம்பூ கர கோயில் கல் கடம்பூர் கர கடம்பூர் கரக்கோயிலே அங்கை ஆரடல் ஏந்தி நின்று ஆடலன் அங்கை ஆறடல் ஏந்தி நின்று ஆடலன் மங்கை பாட மகிழ்ந்து உடன்பாஜடை கங்கையா அங்கை ஆறல் ஏந்தி நின்று ஆடலன் மங்கை பாட மகந்து ஆடலன் உடல் வார் சடை கங்கையா உரையும் கரக்கோயிலை தம் கையால் தொழுவார் வினைதாயுமே வினைதாயுமே கரக்கோயிலை தம் தொழுவார் மே வினை நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென் கடம்பை திருக்கரக் கோயிலான் தன்கடம் அடியேனையும் தாங்குதல் திருக்கரக் கோயிலான் தங்கடம் அடியேனையும் தாங்குதல் பணி செய்து கிடப்பதே என் கடன் திருக்கரக் கோயிலான் பணி செய்து கிடப்பதே பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதே பணங்குள் பார்க்கடல் பாம்பனையானோடும் மணங்கமள் மலர்தாமரையானவன் பணங்குள் பார்க்கடல் பாம்பனையானோடும் மணங்கமிழ் மலர்த்தாமரையானவள் பிணங்கும் பேரடல் எம்பெருமார்கு இடம் கணங்கள் கரக்கோயிலே எம்பெருமார்கு கரக்கோயிலே கரக்கோயிலே கரக்கோயிலே ஏரைக்கள் நாலஞ்சு தோல் உடையான் தலை யாரைக்க ஊந்தி அருள் செய்த ஏதன்கள் நாலஞ்சு தோல்வுடையான் தலையறைக்கூ arul cheidai idanar arul cheidai idanar arul cheidai idanar thireikum kandunal thireikum kandunal soolkarakoyile uraiku ullathavar vinai voyume thireikum thal அ <laughs>